அல்லாக மாதமாகும் கடமையான தொழுகைக்கு பின் நபிலான தொழுகையில் மிக சிறந்தது இரவு தொழுகையாகும் என்று நபிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று ஒன்று ஆறு மணி